ஒன்போஹியை படுக்கைக்கு அடைக்கிறார் அவள் வர மறுக்கிறாள் அவர் கோபத்துடன் இரவை கழிக்கிறார் இதனை கண்ட மாணவர்கள் அவளை விடியும் வரை சபிக்கின்றார்கள் என்று நபி கூறினார் மூன்று இரண்டு மூன்று ஏழு ஒன்று நான்கு மூன்று ஆறு மற்றொரு அறிவிப்பில் அவள் திரும்ப அடைப்பை ஏற்கும் வரை இன்று